திரு நெல்லிக்கா சுவாமி திரு நெல்லிவனநாதர் திருவடி போற்றி தேவி திரு மங்களநாயகி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் இருநூற்றி எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் இது திருச்சி தம்பரம் உயிர் காவல் அமர்ந்தரு மரத்தல் மதில் மூன்றுடன் மாண்பழித்த மான்பித்தான்பழித்த திரத்த தெரி வைதிய திரத்தார் தெரி வைதிய தீவன் திங்கள் திரத்தார் தெரிவை உள்நிலாயவனே பதிதான் இடுகாடு நெல்லிக்கா உள்நிலாயவனே இடுகாடு பதிதான் நெல்லிக்கா உள்நிலாயவனே பைங்கொன்றை தொங்கல் ை தொங்கள் மதிதான் அது சூடியே மைந்தனும் தான் நெல்லிக்கா உள்நிலாயவனே சதன விதிதான் வினைதான் விழுப்பம் பயக்கும் நெதிதான் نَلِّكَّ قَالُ لِلَيَا يَقَنِي نَلِّكَّ قَالُ لِلَا يَقَنِي بدvidان بدhof، بد Shangri- SBS بربان بيك منددان نَلِّكَّ قالُ لِلَيَا يَقَنِي نَلِّكَّ قالُ لِلَيَا يَقَنِي நெல்லிக்காவுள் நிலாயவனே நலம் தானவன் நலம் தானவன் நான் முகன் தலையைக் கலந்தான் அது கொண்ட கபாரியும் தான் அது கொண்ட கபாரியும் தாழ நலந்தான் அவன் நான் முகன் தன் தலையை கலந்தான் அது கொண்ட கபாலியும் தால் கபாலியும் தான் புலந்தான் புகழால் எரி விண் புகழும் நிலந்தான் நெல்லிக்கா உள்நிலாயவனே நெல்லிக்கா உள்நிலாயவனே நலந்தானவன் நெல்லிக்கா உள்நிலாயவனே நான் முகம் கலந்தான் அது கபாரியும் தான் நெல்லிக்கா உள்நிலாயவனே புலந்தான் புகழால் எரி விண் புகழும் நிலந்தான் நெல்லிக்காவுள் நிலாயவனே நெல்லிக்காவுள் நிலாயவனே தலைதான் அது ஏந்திய தம் அடிகள் தலைதான் அது ஏந்திய தம்மடிகள் கலைதான் திரிகாடியிடம் நாடு இடமா திரிகாடு நாடு இடமா திரிகாடு இடம் நாடு இடமா மலைதான் எடுத்தான் மதில் மூன்று உடைய நிலைதான் நெல்லிக்கா உள்நிலாயவனே நெல்லிக்கா உள்நிலாயவனே தலைதானது ஏந்திய தம்மடிகள் நெல்லிக்கா உள்நிலாயவனே தலைதான் ிடம் நாடுிடமா நெல்லிக்காள்வனே மலைதான் எடுத்தான் மதில் மூன்றுடைய நிலைதான் நெல்லிக்கா உள்நிலாயவனே நெல்லிக்கா உள் நிலாயவனே ta vandan gaditan madiva கொன்றையந்தார் விரும்பி வெறியார் மலர் கொன்றையந்தார் விரும்பி மரியார் மலைமங்கை மகிழ்ந்தவந்த கொன்றையந்தார் விரும்பி மலை மங்கை மகுந்தவன் கொன்றையந்தார் விரும்பி குறியால் குறி கொண்டவர் குறியால் குறி கொண்டவர் போய்க் குறுகும் நெறிய நெல்லிக்கா உள்ளிலாயவனே நெல்லிக்கா உள்ளிலாயவனே கொன்றையந்தார் விரும்பி மலை மங்கை மகிழ்ந்தவன் தான் நெல்லிக்கா உள்ளிலாயவனே நெல்லிக்கா உள்ளிலாயவனே பிறைதான் சடை சேர்த்திய எந்தை சடைச் சேர்த்திய எந்தை பெம்மான் இறைதான் இரவா கயிலை மலையான் இறைதான் இரவா கயிலை மலையான் மறைதான் புனல் ஒன் மதி மல்கும் சென்னி நிறைதான் நெல்லிக்கா உள்நிலாயவனே நெல்லிக்கா உள்நிலாயவனே பிறைதான் தடைச் சேர்த்திய எந்தை மம்மான் நெல்லிக்கா உள்நிலாயவனே இறைதான் இரவா கயிலை மலையான் நெல்லிக்கா உள்நிலாயவனே மறைதான் புனல் ஒன் மதி மல்கும் சென்னி நிறைதான் நெல்லிக்கா உள்நிலாயவனே மறைத்தான் பிணி மாது ஒரு பாகம் தன்னை நனல் மறைத்தான் பிணி மாது ஒரு பாகம் தன்னை முறைத்தான் வறையால் அறக்கல் மிகையை குறைத்தான் அறக்கல் மிகையை குறைத்தான் சடை மேல் குளிர் கோல் வளையை நிறைத்தான் நெல்லிக்கா உள்ளிலவனே ஏ அரக்கன் மிகையை குறைத்தான் chadai mel kulir kun valai niraithan nellika ullil ayavane nellika ullil ayavane thananana na tadarana nan nanana வ தாமரையான் வையம் தாயவனும் கடல்தான் முடி நான் ஒளிரும் அழல் தான் நெல்லிக்கா உள்நிலாயவனே அழல் தான் தழல் தாமரைய பையம் தாயவன் கழல் தான் முடிகாணிய நான் ஒளிரும் அழல் தான் அடியார்க்கு அருளாய்ப்பயக்கும் நிழல்தான் அடியார்க்கு அடியார்க்கு அருளாய்ப்பயக்கும் நிழல்தான் நெல்லிக்கா உள்ளிலாயவனே நல்ல நல்ல கனத்தா திரை மாண்டு அடர்க்காந்த நஞ்சை தாயன வாங்கியது உண்ட கண்டன் கனத்தார் திரைமாண்டு அடக்காஞ்ச நஞ்சே அடக்காந்த நஞ்சை என தாயன வாங்கியது உண்ட கண்டன் மனத்தால் சமள் சாக்கியர் மாண்படிய நினைத்தான் நெல்லிக்கா உள்ளிராயவனே நெல்லிக்காவுள் நிலாயவனே நஞ்சை உண்ட கண்டன் நஞ்சை உண்ட கண்டன் புகரேதுங்கில்லாத புத்தே புகரே nilayavanei kugareungillada <laughs> muttelulagil neera nellikaul nilayavanei nagara nallanana tambandanthunde nagara llana na tam